प्रभुः துஷ்கரம் கிருத்தவான் ராமாக ஹீனோய பிரபு தாரயத்யாத் அவசீததி ஸ்ரீராமாயணத்தில் ஹனுமானுடைய எண்ணமாக இப்பாடல் உள்ளது ஹனுமான் கடலை சாண்டினார் இலங்கை அடைந்து அனைத்திடத்திலும் சீதாதேவியைத் தேடினார் இறுதியாக எும் கிடைக்காமல் ஓர் மரத்தில் அமர்ந்து தன்னை தானே நொந்து கொள்ளுகிறார் ஆஞ்சநேய சுவாமி நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலே இத்தனை தேடியும் சீதை கிட்டவில்லையே என்று வருத்தமுற்றார் அப்போது அவருக்கு தோன்றது வருத்தப்படலாமா வெறுப்படையலாமா நிறுவேதம் கூடுமா மனசு உடைந்து போகலாமான்னு யோசித்தார் இதனால எந்த பிரயோஜன தெரிந்து கொண்டார் இப்ப நான் மனசு உடஞ்சு போயிட்டதுனால காரியம் நடந்து ராமனுக்கு தான் சீதை கிடைத்துவிட போகிறாளா விருப்படைய கூடாது மறுபடியும் உற்சாகத்தை வரைவழித்துக் கொண்டார் புத்துணர்ச்சியோடைய தேட தொடங்கினார் அப்பா அவர்கிட்ட ஒரு சிறு தவறு இருந்ததை அவர் கண்டுபிடித்தார் இது காரும் நான் சீதையை தேடுகிறேன் நான் சீதையை தேடுகிறேன் என்கிற எண்ணத்தோடு தேடினேன் அது தவறு சீதே உன்னையே நீ வெளிப்படுத்திக் கொள்ளுவாய் நீ இருக்கிற இடம் எதுங்கிறது உன் பக்தனான அடியனுக்கு நீயே காட்டிக் கொடு என்ன ஹனுமான் உள்ளத்தில் நினைக்க வியப்பாக அவர் உட்கார்ந்துருக்கிற மரத்துக்கு பக்கத்திலேயே சிறு மரத்தின் அடியில் சீதாதேவியை தரிசித்தார் சீதையை பார்த்தவுடன் அவர் உள்ளத்தில் ஓர் புறத்தில் ராமன் வீற்றிருக்கிறான் மற்றொரு புறத்தில் கண்ணுக்கு நேரே சீதை தரிசனம் கொடுக்கிறாள் ஒருத்திய நேர பார்க்கிறார் ராமன் மனத்தாலே காண்கிறார் இந்த ரெண்டு பேரும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்த்தி இவளுக்கு பொருத்தம் எப்படி இருக்கு என்று ஹனுமான் யோசித்தார் உடனே அவர் உள்ளத்தில் இது தோணித்தான் ராமன் இவ்வளவு கடுமையானவனாக இருப்பன் கருணை இல்லாதவனாக இருப்பான் மனைவியினிடத்தில் காதல் இல்லாதவனாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை இவளை விட்டு பிரிந்த ராமன் இன்னும் இருக்கிறானே இது ரொம்ப அரிய செயல் நடக்க ஒண்ணாத செயல் பண்ண முடியாத காரியத்தை ராமன் பண்ணிவிட்டார் ஹனுமான் மேலும் யோசிக்கிறார் ராமன் ஆண்மகன் அந்த பிடிவாதம் அவரிடத்தில் நன்கு குடிகொண்டுள்ளது ஏற்கனவே நாட்டிலிருந்து புறப்படும் போது சீதையை வரவேண்டாம் ராமன் தடுத்தான் ஆனாலும் சீதை பிடிவாதமாக கூட வருவேன் என்னள் அப்ப ராமனுக்கு வேற வழி இல்லை சீதையும் அழைத்து கொண்டான் நினைக்கிறார் வஞ்சனை எண்ணம் இருந்திருக்கிறது இப்ப நாட்டுல நில்லுன்னு சொன்னா இவன் நிற்காது இருந்துட்டா அதென்ன இவள் இப்படி பேசுவது நாம் அதன்படி நடப்பது என்ன ராமனுக்கு உள்ளூர எண்ணம் போல் இருக்கு எப்ப முதல் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது சீதையை கைவிட்டு விட வேணும் அவரிடத்தில் இருந்து விலகிவிட வேணும் என்ன ராமன் நினைத்து கொண்டிருக்கிறான் இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்தது சீத்தை விலகி போய்விட்டாள் இல்லை என்றால் ராமன் பண்ணது சரியா யோசித்து பார்ப்போம் அக்னியை சாட்சியாக வைத்து வளம் வந்து சீத்தையினுடைய திருக்கைகளை ராமன் பற்றி இருக்கிறான் ஜனகர்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கல்யாணத்தின் போது சப்தபதி நடக்கும் அக்னிய வளம் வந்து ஏழடி எடுத்து வைத்து இந்த உடன்படிக்கையில் இருந்து நானும் நானும் விலகமாட்டேன் நீயும் விலகுவது கூடாது இனி நாம் இருவரும் உற்ற தோழர்கள் விலக கூடாது என்ன சத்திய பண்ணி இருக்கிறான் ராமன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சந்தைக்கு கொடுத்த வாக்கு உண்மை அதை மீறி நடக்க மாட்டேன்னு இத்தனை புடிவாதமா காட்டுக்கு வந்தாரே இப்ப அக்னி சாட்சியாய் அக்னி பகவானை முன்வைத்து உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சீதையை கல்யாணம் பண்ணாரே அந்த வார்த்தையிலிருந்து மட்டும் மீறலாமா ராமன் எப்ப அந்த வார்த்தையிலிருந்து மீறி இருக்காரோ அப்ப உள்ள இருக்கிறான் காரணம் அப்ப சீதை கேட்கலே இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு கைவிக்கிட வேண்டிதான் என்ன ராமன் நினைத்ததை பண்ணுவிட்டார் போல் இருக்கு துஷ்கரம் கிருத்தவான் யாருக்கும் பண்ணுவதற்கு அரியதான கட்டமான செயலை ராமன் செய்து விட்டான் துஷ்கரம் கிருத்தவான் ராமகா அப்ப ஆளை பார்த்தா மேலெழுந்தவாரியா கருணை வடிவாக இருக்கிறார் ஆடை அலங்காரம் இப்படிப்பட்ட தேவியான சீதையை விட்டு பிரிந்து ராமன் துன்பமே இல்லாமல் இருக்கிறானே விட்டு பிரிந்து உயிரோடு வேறு இருக்கிறானே இவ்வளவு நேரத்துக்கு ராமன் உயிர் துறந்திருக்க வேண்டாமா தாரய தியாத்மனோ தேசம் தன் உடம்ப வேற இன்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் நோக்கேன அவசீததி அவன் உடம்பு விழுந்து உயிரற்றதாக போக கத்தி தேவையில்லை கதை தேவையில்லை சீட்டையை பிரிந்தோங்கிற துன்பமே அவனை வெட்டி கொண்டிருக்க வேண்டாமா அந்த துன்பம் அவ்வளவு இருக்கிறதா தெரியலையே இன்னும் நன்னா ராமன் உயிரோடு தான் இருக்கிறான் என்ன ஹனுமான் பலவாறு நினைக்கிறார் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்துல நீங்கள் புரிந்து வேண்டும் எனமோ ராமனுக்கு குற்றம் சொல்றார் சுவாமியே ராமனை விரோதித்து பேசுகிறார் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் அல்ல சீதையினுடைய பெருமை மனத்தில் பட்டவுடன் இந்த பெருமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் ராமன் எம்மாத்திரம் அதுதான் ஹனுமானுடைய உள்ளத்துல பெருக்கு இந்த சீதையை விட்டு பிரிந்து ராமன் இருக்கலாமா ராவணன் பிரித்தான் இருந்தாலும் உடன் ராமன் உடல் உயிரத்து கீழே விழுந்திருக்க வேண்டாமா என்ன ஹனுமான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நினைவு ஹனுமானுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் ராமன் ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்து இலங்கைக்கு அனுப்பி இருக்கலாம் அது ஒரு அழகான கதை எல்லா குரங்குகளும் கூடி உட்காண்டிருக்கான் கிருஷ்கின் தாங்கிலேயம் ஹாஸ்பெட் ஹம்பி கர்நாடகத்தில் கேள்விப்பட்டிருக்குள்ளே அதுக்கு பக்கத்தில் தான் கிருஷ்ணந்தை குரங்குகளுடைய ராஜ்யம் எல்லா குரங்கும் உட்காண்டிருக்கு ஒத்தரம் ஒரு ஒரு திசையிலே சுக்ரீவன் அப்ப தெற்கு நோக்கி அங்கத பெருமாள் ஜாம்பவான் ஹனுமான் இது முதலானவர்கள் புறப்பட போறார்கள் ஆனா ஹனுமான் என்னமோ ரொம்ப டிசன்டரெஸ்டா இந்த வேலையிலயே ஒன்னு அப்படி இன்ட்ரஸ்ட் காட்டாதா போலே மூளையா உட்காண்டிருந்தார் என்ன அவர் மனசில் என்ன நினைக்கிறார்னா என்ன ராமன் இப்பேற்பட்ட ராஜா சக்கரவர்த்தி இந்த சக்கரவர்த்தி ஒரு மனைவிங்கிற பெண்ண பிரிஞ்சதுக்காக இந்த பாடு படுத்தணுமா ஊர் உலகமெல்லாம் இது அறியணுமா இத்தனை லட்சம் கோடி குரங்குகள் இதுக்காக கட்டப்படணுமா ஏன்னா பெரும் பாடா ஒரு பெண்ணுக்கு இந்த பாடா அவர் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் இருக்கு அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி அவருக்கு கல்யாணமும் தெரியாது பெண்ணும் தெரியாது ஆணும் தெரியாது குடுத்தனமும் தெரியாது அதனால அவர் உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் ராமன் உடனே புரிஞ்சு விட்டார் போனா லங்கைக்கு ஹனுமான் தான் போனோம் எந்த சீத்தையை பத்தி குறவா ஆஞ்சநேயர் நினைச்சிருக்காரோ அவருதான் சீதாதேவியை போய் பார்க்க வேண்டும் அப்பதான் சீதை யாருன்னே அவருக்கு புரியும் அதனாலதான் எந்த குரங்கின் கையில ராமன் நாமம் பொதிக்கப்பட்ட மோதரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த குரங்கு கடலை தாண்டிருக்கோம் சீத்தையை பார்த்திருக்கோம் ஆனா ஹனுமானை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறதுக்கு காரணம் இவர்தானே நினைச்சிருக்காரு கடுமையான செயல ராமன் பண்ணிட்டாரு துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா சீ நோய தானையா இந்த பிராட்டிய விட்டு பிரிந்து போய் ராமன் உயிரோடு இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்ச்சனை கேட்கணுல்லா இதனால ராமன் இப்படி இருக்கிறதுக்கு எது காரணம் ராமன் பிரபு பிரபுனாலே இப்படித்தான் நடந்துப்பா பிரபுக்கள் பிரபுக்கள்னு சொல்ல அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியான சக்கரவர்த்தி உரையாச்சரியர் பிரபு ராமன் ஆகையால் பிறருடைய துன்பம் தெரியாமல் நடந்து கொண்டு விட்டான் போலும் எழுதுகிறார் பிரபுக்கள்லாம் எப்படி இருப்பாளாம் ஆகாயத்தை தான் பாப்பாளாம் பூமியை பார்க்கவே மாட்டாளாம் தங்களை பத்தி தான் அவள் நினைப்பாளாம் மற்ற துன்பத்தை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாதா மக்கள் எப்படி போன என்ன யார் எப்படி போன என்ன இதுதான் பிரபுக்களுடைய எண்ணம் அப்ப பிரபுன்னு இருந்தாலே மற்ற பத்தி கவலைப்பட மாட்டார் எந்த குற்றத்தையும் அவர் மன்னிக்கவும் மாட்டார் யாருக்கும் தண்டனை கொடுத்து கொண்டிருப்பார் தானே இதான பிரபுவுக்கு இருக்கிற லட்சணம் ராமனையே பிரபு ராம பிரபு ராம பிரபுன்னு சொல்லலையா ராமன் கர பிரபு தன்னை மட்டும் பார்த்து சீதைய பிரிந்தோங்கிற பிரிவாற்றாம கூட இல்லையே பிரபு இப்படிதான் நடந்து அப்படிங்கறதான் ஹனுமான் நினைச்சுக்கிறார் யானை ஏற்றம் கற்றான் குதிரையேற்றம் கற்றான் நீச்சல் கற்றான் வில்வித்தை கற்றான் வாழ்வித்தை கற்றான் ஆனா மனைவியின் இடத்தில் காதல் என்ன என்பத்தை ராமன் கற்காமலே போனான் போலும் ஏன் பிரபுவானபடியால் பிரபுன்னா தன்னைத்தானே தானே பார்த்துப்பா என் ராமனையே பிரபுன்னு சொல்லி குத்தம் சொல்ற அளவுக்கு காஞ்ச நேரம் போயிட்டார் எதற்கு இத்தனை நேரமா மகாபாரதத்தை விட்டுட்டு இவர் ராமாயண கதை சொல்லி கொண்டிருக்கிறார் நாம வித நீதினா பார்த்துட்டு இருந்தோம்னா இப்ப இந்த பிரபுங்கிற சொல்லி சொன்னேனே ராமன கூட ஒரு மாற்று குறைக்கிற சொல் அந்த பிரபுக்கள் எப்படி நடந்துக்கணும் என்பதைத்தான் அடுத்த இரட்டையில விதுரர் சொல்ல போறார் அழகான ஸ்லோகம் துவாபிமௌருஷராஜன்னு பிரபுாயுக்தகான் மேலே நிறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அடைகிறார்கள் எவர்கள் இருவர் பிரபுஷ கஷமயாயுக்தக பிரபுவாகவே இருந்தாலும் யார் மன்னிக்கும் தன்மையோடே பொறுமையோடு இருக்கிறானோ அவன் உயர்ந்த கதியில் நிறுத்தப்படுகிறான் இது ஒரு பக்கம் அப்ப பிரபுனாலே மன்னிப்போ பொறுமையோ இராது ராமனுக்கே அந்த குறை சொல்றதுக்கு ஆஞ்சநேயக் கூட்டான் ஆனா அப்படிப்பட்ட பிரபுவும் பொறுமை குணத்தோட இருந்தான் என்னால் அவன் மிகச்சிறந்த கதி அடைகிறான் எத்தனையோ பேர் பொறுமைசாலிகளா இருக்கலாம் ஆனா அவள்கிட்ட ஒண்ணு விஷயமே இருக்காது பெருமையே இருக்காது யாருக்கிட்டக்கே வரப்போறதில்லை அப்படி இருக்கிற பொறுமையா இருந்து என்ன லாபம் எத்தனையோ பேர் பிரபுக்களாக இருக்கலாம் ஆனா துளி கூட பொறுத்துக்கவே மாட்டான் பிரபு ஏறி உட்கார்றார் டிரைவர் கரெக்டா வந்து திறந்து அப்படி இவர் காலை வைக்கிறதுக்குள்ள கையிலாக கொடுத்து இறக்கி விடணும் சரியா அப்படி நிற்கணும் ஒரு நிமிஷம் ஒருத்தர் நகராட்டாலோ கார்கதவ சரியா திறந்து விடாட்டாலோ இவர் காலை பிடிச்சி இறக்கி விடாட்டாலோ போச்சு வேலையே போய்ட்டு பிரபுக்களை பார்க்கிறோம் யாரோ ஒருத்தர் நமக்கு பால் கொடுக்கறதுக்காக வரா ஒரு பெரும் பணக்காரர் பிரபுவா இருக்கார் அப்ப அந்த வேலை செய்யறவர் ரொம்ப ஜாகிரதையா பால் எடுத்து வரணும் சட்டத்தை கொண்டு கொடுக்கணும் தப்பி தவறி கை தட்டி அந்த பால் தழும்பி வேட்டையில ஒரு சொட்டு ஊந்துடுச்சு போசு அன்னிலிருந்து அந்த வேலை செய்யறவருக்கு வேலையே போடும் அந்த அளவுக்கு பிரபுக்களுக்கு போகிறதே இது நன்மை பயக்காகு அப்ப அவன் பிரபுவாக இருப்பானே உயர்கதிய ஒரு நாளும் அடைய மாட்டான் நாம எவ்வளவு பெரிய படித்தவனா இருக்கட்டும் எத்தனை பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் எத்தேற்பட்ட அழகனாக இருக்கட்டும் எதுவாக இருப்பினும் அவன் நாம் பெருந்த மிகச்சிறந்த பிரபுவாகவே இருந்தாலும் பொறுமை இல்லாமல் அந்த பிரபுவுக்கு உயர்கதி கிடைக்காது அத நம்ம புரிஞ்சுக்கோம் பெரிய முதலாளிகள் இருக்கா பத்தாயிரம் பேர் வேலை செய்யற கம்பெனிக்கு முதலாளி அவர் என்னைக்கான ஒரு சின்ன ஒர்க்கர் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிவிட்டா அதையும் பழகணும் பழகிறாரா பாதி பேரை நம்ம பாக்குறதே கிடையாது அப்படியே சில பேரை பார்த்தாலும் ஓ இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டர் என்ன சத்தம் போட அப்படி நம்ம பயந்துட்டே இருக்கிற அளவுக்கு பிரபுக்கள் நடந்துக்க கூடாது இல்ல இந்த பிரபுக்கள் என்ன நினைச்சுடுவான் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலா சுவாமி இவரெல்லாம் நம்ம தலைமையில ஏற்பாந்துருவா இப்படின்னு சொல்ல முடியும் அப்படியெல்லாம் ஆறும் உட்காரத்துக்கு தயாரா இல்லை நன்னா ஒத்தரோட ஒருத்தர் கலந்து பரிமாறி அவனோடு சேர்ந்து உண்டு கழித்து இருந்தால் அவன் பிரபுங்கிற தன்மை ஒண்ணும் குறைஞ்சிப்பட போறது இல்லை யாரானவருக்கு மதிப்பு கொடுக்காது படப்படா இன்னும் அந்த மதிப்பும் மரியாதையும் ஆழமாகப்படும் ராமன் அப்படிப்பட்ட பிரபுதான் இந்த இடத்துல சட்டுன்னு ஹனுமானுக்கு ஏற்பட்ட உள்ளங்கிறதுக்காக சொன்ன ராமன் என்ன பொறுமை தெரியாதவரா மன்னிப்பு தெரியாதவரா அனைத்துக்கும் சேர்ந்த மன்னிப்பு அவன் நடத்துறதான் தெரிவிக்கிறார் பூமாதேவிக்கு எத்தனை பொறுமை குணமோ அந்த அளவுக்கு ராமனுக்கு பொறுமை யாரையும் பொறுக்கிறான் கஷமா என்பதன் வடிவமாகவே பெருமான் இருக்கிறான் ஆகையால் பிரபுவாகவும் இருக்க வேணும் ராமனுக்கே குறை சொல்ற அளவு அப்ப அந்த பிரபு பொறுமை காப்பது எவ்வளவு கஷ்டம் அறியது என்பதைத்தான் இங்க சொல்றார் அதே அடுத்து சொல்றார் தரித்திர பிரதானவான் ஒருத்தர் தரிதிரனா இருக்கார் கையில் காசவற்றவராக இருக்கிறார் அவர் ரொம்ப ஏழை ஏழையா இருந்தா கூட கொடையாளியாக இருக்க வேண்டும் அவருக்கு எவ்வளவு இருக்கோ அதுலேருந்து கொடுக்கறா முல்லியும் ஒருத்தருக்கு 10 லட்சம் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் தானம் பண்றார் ஒருத்தருக்கு சம்பாத்தியமே ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்தான் அதுலேருந்து ரெண்டு ரூபா கொடுக்குறாரு இன்னும் கேட்டா அவ கொடுக்கற அளவுக்கு இந்த பணக்காரர் கொடுப்பறான்னு தெரியாது நீங்க சதவிகிதம் பாருங்க ஏழை மக்கள் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் ரெண்டு ரூபாய் கொடுத்தாலும் அவ சம்பாதிட்டு அது எங்கயான ஒரு அஞ்சு ஆறு ஆயிடும் பத்து கூட ஆயிடும் ஆனா பல பணக்காரர்கள் தான தர்மம் பண்றே ஒழிய அன்னைக்கு கட்டப்பட்டு சம்பாதிச்சு ஒருவேளை சோறு கிடைச்சிருக்கு அத தனியா ஒரு கோவில் மண்டபத்துல வச்சு சாப்பிட வரச்சே கால்கை இல்லாமல் ஒரு முடவன் ஐயா அடி எனக்கு பசிக்கிறதே அப்படின்னு கையேண்டி கேட்டால் நானே ஒருவேளை சோற்ற கட்டப்பட்டு சம்பாதிச்சு வந்திருக்கேன் உனக்கு வேற எப்படி கொடுக்கறது என்று நினையாமல் அதிலிருந்து ஒரு பகுதி அவனுக்கு கொடுக்கிறான் அப்படி வறியவனாக ஏழையாக இருந்தாலும் எவன் கொடுக்கும் தன்மையோடு இருக்கிறானோ அவன் சொர்க்கத்தை காய்ச்சலும் உயர்ந்த இடத்தை அடைகிறான் என்றுண்ட சொல்லாக இருந்தாலும் பொறுமையோடு இருக்க வேண்டும் அவனவனுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் திறன் அவனுக்கு உண்டு பெருமாள் கண்டிப்பா அந்த விஷயத்துக்காக நன்மையை செய்கிறார் இந்த ரெட்டை விட உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு நாம தெரிஞ்சு இந்த விதூர நீதி ஆடியோஸ்டை உங்களுக்காக வழங்கியவர்